ஹீஸ் எண்பத்தி நான்கு இபின் அப்பாஸ் ரலி அல்லாஹும் அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹூ அலிஹசல்லம் அவர்களிடம் ஹஜ்ஜின் போது பல கேள்விகள் கேட்கப்பட்டன அப்போது நான் கல் எழுவதற்கு முன்பே குர்பானி கொடுத்து விட்டேன் என்று ஒருவர் கேட்டார் நபி சொல்லாஹும் அலிஹு வசல்லம் அவர்கள் பரவாயில்லை என தமது கையால் செய்கை செய்தார்கள் மற்றொருவர் பலியிடும் முன் தலை மொழியை களைந்துவிட்டேன் என்றார் நபி சொல்ல அவர்கள் பரவாயில்லை என தமது கையால் செய்கை செய்தார்கள்